வணக்கம் ஜனவரி இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக ஸ்ரீதர் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி அன்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று தூத்துக்குடியில் உள்ள வேதாந்தா நிறுவனத்தின் ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்ட விவகாரம் குறித்து முடிவு எடுக்க அமைக்கப்பட்ட மூன்று உறுப்பினர் கொண்ட குழுவின் தலைவர் தருண் அகர்வால் இரண்டு வேர்ல்டு கோகனட் டே எனும் உலக தேங்காய் தினம் செப்டம்பர் இரண்டாம் தேதி கொண்டாடப்படுகிறது இது இந்தியாவில் கோகனட் டெவலப்மெண்ட் போர்டு எனும் தென்னை வளர்ச்சி வாரியத்தால் ஏற்பாடு செய்யப்படுகிறது மூன்று மூவிங் ஆன் மூவிங் ஃபார்வர்டு ஏ இயர் இன் ஆஃபீஸ் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் இந்தியாவின் துணை ஜனாதிபதி வெங்கையா நாயுடு நான்கு இந்தியாவில் Department of Official Language எனும் அலுவல் மொழித்துறை Ministry of Home Affairs எனும் மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படுகிறது 5. இந்தியா மற்றும் இதர 23 மூன்று நாடுகள் இணைந்து யுனெஸ்கோ நடத்தும் இந்திய பெருங்கடல் சீற்ற பயிற்சியில் பங்கேற்று வருகின்றன இனி இன்றைய நன்றினை பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் ஒன்று எந்த நாடு சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடார் சீனா பாகிஸ்தான் பொருளாதார பெருவழிப்பாதையில் ஸ்ட்ராட்டிஜிக் பார்ட்னர் எனும் யுக்திசார் முறை பங்காளராக இணையவுள்ளது இரண்டு புகழ்பெற்ற ஸ்ட்ரோபிலந்தஸ் குந்தியானஸ் எனும் நீல குறிஞ்சியை பாதுகாப்பதற்கான திட்டத்தை சமீபத்தில் எந்த மாநில அரசு அறிவித்துள்ளது மூன்று ஐக்கிய நாடுகள் சபை நெல்சன் மண்டேலா டெக்கேட் ஆஃப் பீஸ் எனும் நெல்சன் மண்டேலா சமாதானத்தின் சகாப்தம் என எந்த காலத்தை அறிவித்துள்ளது நான்கு சமீபத்தில் எந்த போரின் நூறாவது ஆண்டை இந்தியா மற்றும் இஸ்ரேல் நாடுகள் கொண்டாடியது ஐந்து இந்தியாவில் எந்த மெட்ரோ ரயில் இரண்டாவது மிக மெட்ரோ ரயில் அமைப்பாக உருவெடுத்துள்ளது மீண்டும் சந்திப்போம் நன்றி